வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கை உயிரோட்டமாக இருக்கும் அல்லது எப்பொழுது நாம் உயிருள்ளவர்கள் அப்படின்னு நம்பப்படுது அப்படின்னா பலவிதமான பதில்கள் அதுக்கு சொல்லப்படும் ஆனால் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை உணர்வு அப்படிங்கிறது அன்பு அப்படிங்கிற விஷயத்திலிருந்து தான் வருது உதாரணமா மனுமீதி சோழன் ஒரு கன்றினுடைய தன்னுடைய மகனையே கொன்றார் ஏனென்றால் இன்றியமையாதது அல்லது அனைவரும் தனக்குள் வைத்திருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னா அது அன்பு அந்த அன்பு இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதனால் என்ன பயனிருக்க போகிறது நிச்சயமாக ஏனென்றால் நம்மிடம் எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் சரி எவ்வளவு புகழ் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் அங்கீகாரம் ஒருவர் அவர் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை நல்ல நிர்வாகி நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர் தான் ஆனால் தன்னுடைய திருமணத்திற்கு பிறகு பெற்றோரிடம் பேசுவது கூட இல்லை பெற்றோரை தனிமையில் ஒதுக்கி வைத்து விட்டார் சிறிது காலத்திலேயே தன்னுடைய மனைவியை விட்டு பிரிய வேண்டிய சூழல் ஏற்பட்டது அப்பொழுது அவருக்கான மரியாதை அவர் இழந்து விட்டார் ஏன் இழந்தார் தன்னுடைய பெற்றோரை மதிக்கணும் தன்னை நம்பி வந்த மனைவியை மதிக்கணும் அப்படின்னா அவர்கள் மீது அன்பு இருந்திருக்கணும் அவர் அன்பு அப்படிங்கிற அந்த விஷயத்தை மறந்துட்டு பொருளாதாரம் அல்லது புகழ் அதை நோக்கியே அவர் பயணப்பட்டதுனால மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட அன்பு அப்படிங்கிற முயற்சி செய்ய வலியுறுத்தும் விஷயம் இருக்கும் போது மட்டும்தான் இந்த உடம்புக்கு உயிர் இருக்குதுன்னு அர்த்தம் அது இல்ல அப்படின்னா வெறும் எலும்பு கொண்டு அல்லது வெறும் எலும்புகளை தோளால் போர்த்திய உடம்புன்னு சொல்லுவார் எல்லோருக்கும் எலும்பு பொருத்திய உடம்புதான் வாய்மொழிப்படி நம்முடைய உடம்புள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் அன்பு அப்படிங்கறத நம் உள்ளம் நிறைத்து வைத்திருக்க வேண்டும் உள்ளம் நிறைந்து மற்றவரிடம் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் எட்டு அன்புடைமை குரல் எண் என்பது அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பதோல் போர்த்திய உடம்பு மீண்டும் குரல் அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலார் என்பதோல் போர்த்திய உடம்பு இது வல்லூரின் வாய்மொழி இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம்